வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் கடல் பாய்படலம் அழுங்கிய கடல் கால்வீரன் அவ்வழி அவனி கீழ்போய் விழும் கிரி நிலமை நோக்கி மீண்டும் நீ எழுதி எழுதியா வழங்கினன் வழங்கும் எல்லை வல்லையில் கிளர்ந்து தோன்றி முழங்கு இரு கடலின் மாடே முந்து போல் நின்றது அன்றே வீரனங்கு எழலும் அன்னோன் விண்படர் விசைப்பின் காலால் பார் ஒரு வரைகள் யாவும் படர்ந்தன பாங்கராக சாரதத் தலைவர் ஏனைத் தம்பியர் இலக்கத்து எண்மர் ஆறுமங்கு தன் பாலாய் அணிந்துடன் சேரலென்ன விரைந்துவான் வழிகொள் வீரன் பிசைத்து எழுக்காலின் நண்டம் திரிந்தன உயிர்கள் முற்றும் தெருமரல் உற்ற தென்னீர் சுரந்திடும் கொண்டல் யாவும் சுழன்றன வடவை உண்ண இருந்திடும் ஊழிக் காலும் போன பெருமிடல் பூண்ட தோன்றல் பெயர்தலும் விசைப்பின் ஊதை பரவினவெண்மை மாற்றிப் பரிதியைக் கனலை திங்கள் வருணநதி இயற்கையாக்கி வடவையின் முகத்துத் தோன்றி இருந்த ஊழித்தீயையும் அவித்துச் சென்ற விரை செறி நீபத்தாரோன் விரைந்து செல்விசைக்கால் தள்ள திரைக்கடல் சுழித்துள் வாங்கி திறன் மகேந்திரத்தில் சேரல் அரசியல் புரிவம் சூரன் அணிகங்கள் அவன் மேல் சென்று பொறுமுரண் இன்றித் தம் ஊர் புகுவனை எரிவ போலா விடைத்தனியாற்றல் சான்ற விடலை கால் வெற்பினோடும் படித்தலம் கேண்டு முன்னம் பாதலம் காட்டிற்றன்னான் அடல் படுவிசையின் காலும் அழியதோ வலியதன்றோ கடல் புவி கேண்டு நாகர் உலகினை காட்டிற்றன்றே பாசிழையலங்கள் தோளான் படர்தலும் விசையின் காலை காய்ச்சின உயிர் புச்செந்தி கலந்துடன் தழிக் கொண்டேகி மாசுறு சூரன் வைகும் வளநகர் சுற்றி அன்னோன் தூசியது என்ன முன்னம் கொழுவிய தூமஞ்சூழ பூஞ்சிலம் வரற்றும் தாழான் போதுமுன் விரைவின் ஓதை வேஞ்சிலம் படுதோள் சூரன் வீரமா மகேந்திரத்தின் நாஞ்சிலம் புரிசை பொன்சை நளிர்வரை குளிர்போம் கிள்ளை தாம் சிலம் தரையில் தள்ளி உரை வேளான் உயிர்ப்புறு கணன் முன்னோடி ஊர் குழுவான் நான் சென்றிடு விரைவின் கால் போய் எரிபுணல் கடலை தாக்க இடைந்து மற்ற அதுதான் ஏகி முறை முறை திரைக்கை நீட்டி மூண்டிடா தவித்துப் போமால் அண்ணலங்காளை ஏக உயிர்த்த கால அவன் செல் ஓதை கண்ணழல் துண்டம் ஓச்சும் கடுங்கனல் எதிராதோடும் உன்னிறை புனரியாவும் ஒன்னலன் பதிமேற் சென்று விண்ணிலம் ஒழிந்த பூதம் அடுதலின் விளைத்த பூசல் வெள்வரைக் குவவு திண்டோள் வெலற்கருந்திரலோன் எண்கார் புல்விசை கொண்டு செல்ல புரந்தரப் புணரியங்கண் உள்வளைந்துலாய சின்ன ஒன் சுறாப்பனை மீன் நூரை தெல்விழித்திருக்கை தந்தி திமிங்கிலம் இருந்து பாய்ந்த நாயகன் தூதன் ஏக நளிர்கடல் எதிர்ந்திடாது சாய்வது மீனமுற்றும் தரங்கவெண் கரங்கள் தாங்கி தீயசூர் மூதூர் உயித்துச் சென்றது போன்றுவோர்க்கு மேயின விச்சை உண்டி மிகத் தமர் வழங்குமா போல் காழ்த்தருத்தடக்கை மொய்பன் கடுமை சொல் செலவின் ஓதை சூழ்தருகின்ற காலை துங் எனத் துளங்கிவிண்மீன் வீழ்த்தர வேலை தன்னில் வேலையும் மறிந்து செல்ல வாழ்த்திரை எரிமீன் முற்றுமந்தரம் புகுவ மாறாய் காமருநயக்கும் காளை கதுமெனச் செல்லப்பாங்கில் தூமலர்கரத்தில் இட்ட சுடர்மணிக் கடக வாழ்போய் நேமியம் குவடு சூழ்ந்து நிமிர்த்தரு திமிரம் ஓட்டி ஏமணண்டவில்லோடு எதிர்ந்து போயிகள் செய்கின்ற பின்னவர் யாரும் தேரும் படையுமாய் விரவ மேலோன் நண்ணலர் நன்னலர் புறமேலோச்சு நகையழல் போதல் ஒத்தான் கண்ணழச் செலவும் போன்றான் கார்முகம் பூட்டி உய்த மண்ணுலகிடந்த கூர்வாய் வாழியும் என்ன சென்றான் தரைதனை அலைத்து நோற்கும் தாபதர் கலக்கண் செய்து சுரத்திருக்கவர் வாட்டும் சூரனைக் கிளையினோடும் விரைவுடன் முடிப்பான் முன்னி வெகுண்டு செவ்வேளங்குய்த்த ஒரு தனி சுடர் வேல் போன்றும் போயினன் உயர்த்தின் தோளான் இமிழ்தரு தரங்கப்பாலின் எரிகடன் மதித்து வானோர் கமிர்தினை அழிப்பான் வேண்டி அகிலமும் உண்டு தொன்னாள் உமிழ்த்தரு திருமாலுன்ன உணர்ந்து மந்தரமாம் ஓங்கல் நிமிர்த்தரு புணறி செல்லும் நிலைமை போல் வீரன் போந்தான் சேன் தொடர் உலகும் பாறும் தெருமர காண்தகு விடத்தை ஈசன் அடக்கிவைப்ப வைப்ப ஈண்டு எமை விடுத்தி என்னா ஏத்தலும் அவனங்குய்ப்ப மீண்டது கடல் போந்தென்ன வீரருள் வீரன் சென்றான் பொலம் கழல் வீரவாகு புனரிமேல் இவ்வாறேகி அலங்கலன் திண்டோல் வெஞ்சூரணி நகர் வடாது பாலின் விலங்களில் வீரன் யாழிவியன் முகத்தவுணன் போற்றும் இலங்கையன் தொல்லை மூதூரணித்தெனும் எல்லை சென்றான்